ியந்தேபரம் புத்திருலயம் கருளய நகவரம் லோக்கம் சங்காரியம் சுஷமாயணம் சூதிரபாஷ் கதோ வந்தே न पुनः कुकारस्वंत वै ऋकारस्तर्त अंत निरोति गुर दीयश्वरो गुरात्मे मूर्तिभागिने व्योम व्यादेहाय दक्षिणा मूर्त नम ம் பே விசையமே பிஜா ஸிரேரங்கை துஷு வாசேமேவா இோ வவா பூஷா விஷவே ओम शांति शांति गुरुभ्यो அரிஷனேமிகஸ்பம் ஷாந்தி ஹரிஹோரு நமஹோது मंत्र, செகண்ட் கண்ட ப்வவா அதாயூ அஷ்டோம கமேயப்பி நந்தி மூடா ஜராமத்தும் புனரேவாண்டிய ஜங்கன்மே மூடா அந்த நியுமாயா इत्यपि तेना ய மிணோனாணோகாபே இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்ச பாடங்கள் கே சோ இது ஒரு முக்கியமான உபநிஷத்துன்னு பார்த்துட்டு வரும் இந்த உபனிஷத்தோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டினை மறந்துடக்கூடாது அந்த கேள்விக்கு தான் இந்த முழு உபநிஷத்தும் வருது சோ அதனால சவுனக்கா கேட்ட கேள்விக்கு அங்கீரஸோட பதில்தான் உபனிஷத் இந்த உபனிஷத் கஷ்மின் பகவோ விஜ்நாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமோ அதை எங்களுக்கு டீச் பண்ணுங்க அல்லது எதை தெரிஞ்சுண்டா மனசுல முழு திருப்தி வருமோ அதை எங்களுக்கு சொல்லுங்க அல்லது எதை புரிஞ்சுண்டா வாழ்க்கையில் இருக்க சகல துக்கமும் போயிடமோ அத சொல்லுங்க இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையோட தேவைப்படுற கேள்வி மாதிரி இருக்கா தேவைப்படாத கேள்வி மாதிரி இருக்கா அந்த கேள்வியிலே தெரிஞ்சுக்கணும் அப்ப இல்லைன்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்டா நம்ம எங்கோ வந்தோம் நமக்கும் அதுக்கும் சரி ஓகே இது ராமாயண மகாபாரதமானோ ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும் இல்லையா இதுக்கு எதுக்கு வரணுன்ற கேள்வி நமக்கு வரணும் அப்ப இந்த கேள்விக்கு எனக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் ரிலேஷன்ஷிப்பு சம்பந்தம் முக்கியம் வேதாந்தத்துல அப்பப்ப சம்பந்தம் சொல்லுவோம் இந்த சம்பந்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அதனால பூர்ணத்துவம் அடையணும் முழு திருப்தி அடையணும் சந்தோஷமாகணும் வாழ்க்கையில வந்த பயன் நிறைவேறணும் அதுக்கு இந்த பதில் என்ன சொன்னார் அவரு எத் பிரம்ம விதாவதந்தி இந்த வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னா என்ன சொல்றாரு நான் சொல்லல எனக்கு முன்னாடி சொன்னவரெல்லாம் சொன்னாங்க வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அதை உனக்கு கூறுகிறேன் என்ன கூறினார்கள் அது வந்து ரெண்டு டைப்ல சொல்லலாம் ஒண்ணு வந்து பராவித்யா இன்னொன்னு அபராவித்யா குறைக்கணும் பராவித்யா அபராவித்யா ஓகே பராவித்யா அபராவித்யா ரெண்டு விதமா சொன்னார் ஆனா இங்க வந்து பராவித்யா தான் மெயின் அந்த பராவித்யா முன்னாடி அபராவித்யாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்ன திருஷ்டோந்தி இரண்டு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க தத்துவ தரிசிபிகி ஞானிகள் கூறுகிறார்கள் ஏ அர்ஜுனா நீ அப்படி செய் அப்படின்னா அத பராயா தத அக்ஷரமதி கம்யதே அது அழியாத பராஞானம் அது அந்த பராவித்யா எப்படின்றது பூர்ணத்துவமாகும் அந்த பராவித்தியா அப்போ பராவித்யா எண்டு மோக்ஷம் அபராவித்யா எண்டு சம்சாரம் இது சொன்னா கம்ஃபர்டபிளா இருக்கும் அதாவது நம்ம படிச்ச ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் குடும்ப வாழ்க்கை எண்டு சம்சாரம் அததான் சொல்லி சம்சாரம் சொல்லிட்டாங்க இருக்கு கல்யாண மாணவங்களை சம்சாரம் சொல்லிட்டு இருக்க கரெக்டா தெரிஞ்சோ தெரியாமலோ சம்சாரம் அப்படி சொல்லிருக்காங்க அப்பசாரத்திலிருந்து விடுதலை பெரிய அப்ப சம்சாரத்துல இருந்து விடுதலை கொடுக்கிறது பராவித்தியம் சம்சாரத்தில் மாட்டிக்கிறது அபராவித்யா ஓகே ஓகே அப்போ மாட்டிக்காம எஸ்கேப் ஆகலாம்னா எஸ்கே பார்க்கணும் சூசைட் பண்ணாலும் இது எஸ்கே பார்க்க முடியாது சப்போஸ் இந்த இது உடம்பு இருக்கிறதுனால துன்பம் அப்ப சூசைட் பண்ணிக்கிறேன்னா இது சூசைட் பண்ணிக்கிற இந்த பாடி தான் போகும் எரிச்சுக்குவாங்க ஆனா இவர் சூட்ச சரீர நெக்ஸ்ட் இதே பேட்டர் தான் போகும் அவங்க எங்கேயாவது சம்டைம்ஸ் இதோட ஒஸ்டப்படிச்சுன்னா இன்னும் கஷ்டம் ஆகிடும் அதனால எப்படியாவது பட்டு இதில் தேர்த்துறதுக்கு தான் கரெக்ட் வழி அதனால ஏழாவது மந்திரத்தில் ஏழாவது மந்திரத்துல இருந்து முன்னாடி ஆறு மந்திர வந்து இந்த பராவித்யா அபராவித்யாவோட ஸ்துதி செய்யப்பட்டது இதுல என்ன ஆகும் அதெல்லாம் சொல்லி செஞ்சு எப்படிலாம் செய்யணும் யஜ்னத்தை எல்லாம் செய்யணும் அந்த கர்மா வைத்தீக கர்மா இங்க டீல் பண்றது வைத்தீக கர்மா ஓகே நமக்கு வந்து வைத்தீக கர்மா லௌகீக கர்மா ஓகே ஸோ லௌகிக கருமான்றது ஆஃபீஸ் மற்றது படிக்கிறது செக்குலர் சயின்ஸ் இது வந்து சீக்ரெட் சயின்ஸுதான் ரெண்டுமே அபராவித்யா ஓகே ரெண்டுமே அபராவித்யா ஸோ லௌகிக வாழ்க்கைக்கு லீட் பண்றதுக்கும் முன்னாடி காலத்தெல்லாம் இது முக்கியமாக இருந்தது இது பிரதானமாக இருந்தது அதனால் அது வைத்திக காரியத்தை சொல்கிறது இப்போ நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் செய்கிற கருமெல்லாம் அந்த கர்மெல்லாம் வந்து அபராவித்யாவில் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகே எனி அப்பரா வித்தியா கர்மா காரகம் இருக்கணும் காரகம் இல்லாத கரும கிடையாது காரகம் அவசியம் காரகம் எஜமானன் எஜமானன் பத்தினி அப்புறம் அந்த செய்து வைக்கிற ரித்விக்கு பதினாறு பேரு பதினெட்டு பேரு அப்படி ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஒரு விதமான காரகம் இருக்கிறது காரகம்னா இடம் இருக்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் யாரு செய்யற ஆள் இருக்கணும் பயனடைற ஆள் இருக்கணும் இதெல்லாம் காரகம் ஓகே ஒரு விஷயம் செஞ்சா அதுல எல்லா விதமான காரகமும் அமைஞ்சிருக்கு இல்லையா அப்பதான் அது பூர்ணமாகும் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் பண்றது ஓகே இந்த ஆள் தாரகம் எப்படிப்பட்டது அதிருடா யஜரூபாக பிளவாகா அது வந்து அந்த எஜ்ஜு ரூபாக எஜ்ஜு ரூபத்தில் இருக்கிற படகு எப்படிப்பட்ட படகு அது சிறிய படகு அந்த சிறிய படகு அந்த போட்டு தொணி அது வந்து சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு முடியுமான ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால முடியாது அப்படின்னு உபநிஷ சொல்றது அதனால இந்த சம்சார சாகரத்தை தாண்டதுக்கு இந்த கர்மா பண்ற படகு பிரயோஜனம் போடாது போறவும் போராது ஜரா மிருத்யும் தேனகா அபியந்தி அவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா அவன் மிருத்யு மரணத்துல இருந்து மரணத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறான் சரி செத்து போனா பரவாயில்லன்னா ஜரான்னு சொல்றது ஜ இேஷன்ஸ் நமக்கு வயசாகிறதுக்கு முன்னாடியே வயசு எப்படி தெரியுது பேக் பெயின் சர்விகல் பெயின் மூட்டு ஜாயின் பண்ணுங்க ஒரு காலத்தில் இதுவும் பெயின் ஆகும் இருக்கு எழுதுறதுக்கும் பெயின் ஆகிடும் அதுதான் எர்லி சீக்கிரமா வந்துடுறது நல்லது பெயின் இருக்கிறது இதெல்லாம் ஜரா இண்டிகேஷன் ஓகே இதெல்லாம் நமக்கு அதனால பிரயோஜனம் கர்மா வந்து பிரயோஜனம் இல்லை ஆறாவது வரைக்கும் மந்திர சொல்லி சொர்க்கத்து வரைக்கும் போச்ச உபனிஷத்து திருப்பி அங்கிருந்து எப்படி அங்க தேவேந்திர தள்ளி விடுவானோ அப்படி தள்ளி விடுறது இதனுடைய நிந்தாஸ்துதி பண்றது அப்ப கர்மத்தை பத்தி கர்ம பத்தி அபராவித்தியா பத்தி ஏன் பேசுறது உபனிஷத்துனா அதுல வைராகிய சித்தியர்த்தம் வைராகிய வரத்துக்காக பேசறது ஓகே அதனால இதெல்லாம் கேட்டு கேட்டு கொஞ்சம் பேருக்கு இங்கே வைராக்கியம் வந்துருக்குது என்ன வைராக்கியம் கிளாஸுக்கு போகப்படாது போனாதான் வம்பு அப்படின்னு அதனால ஸோ ஏழாவது மந்திரத்தில் என்ன பண்ணுதுன்னா அந்த கர்மத்தத்தை பத்தினு நிந்தினம் பண்ணுது கர்மமே அனித்தியம் சொல்லிச்சு இந்த செய்கிற கர்மம் இருக்க கர்மமே அனித்தியம்னா ஓகே அந்த இட்லி மாவே கொஞ்சம் தனியா இருந்ததுன்னா இட்லி எப்படி இருக்கும் அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் கொல கொலன் இருக்கும் இட்லி வாயில வைக்க முடியாது அப்படிதான் பண்ண முடியும் ப்ராடக்டும் அப்படி இருக்கும் சம்டைம்ஸ் ப்ராடக்டுக்கும் இந்த கர்மாவுக்கும் நடுல ஒரு ஆள் இருப்பான் செய்யற ஆள் இருக்கான அவன் மூடும் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ உப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டான தொலைஞ்சது இட்லி போயிடுது அப்போ கர்மா இருக்கிறது அந்த ப்ரொபோஷனண்டா அது செய்யற ஆள் இருக்கிறது அதுல இருந்து வரக்கூடிய விளைவு மூணுமே அனித்தியம் சொல்லிடுது அந்த இட்லி மாவும் அனித்தியம் இட்லி பண்ற ஆளும் அனித்தியம் அதுக்கப்புறம் சாப்பிடுற ஆளும் அனித்யம் சாப்பிடுற ஆளும் மாதிரி மூணும் அனித்தியம் கர்ம அனித்தியம் கர்மி அனித்தியம் கர்ம பலம் அனித்தியம் அனித்யம் அனித்தியம் என்ன அனித்யம்னா பர்மனன்ட் கிடையாதப்பா அது திருப்பி வந்தாகணும் லிமிட்டெட் தான் லிமிட்டட் லிமிட்டட் துக்கம் குறைவு துக்கம் பூர்ணம் ஆனந்தம் நிறைவு ஆனந்தம் குறைவு துக்கம் இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல குறைவு எந்த குறைவு இருந்தாலும் துக்கம் நிறைவு ஆனந்தம் தெரியுது மந்திரம் என்ன சொல்லிச்சு புயல் காத்துல மாட்டின் காப்பாற்ற முடியாத இதுல போய் மாட்டிப்பான் ஏதத் அபிநந்தி மூடாக சொல்லிச்சு ஏழாவது மந்திரத்துல ஏத்தத் அபிநந்தி மூடாகா இவன் கர்மத்தையே ரொம்ப ஸ்ரயமான மோட்சம் அதுவே மோட்சம் அப்படி நினைச்சுட்டு இருக்கான இப்படிப்பட்டவன உபநிஷத்து என்ன சொல்றது மூடாகா அறிவிலி அப்படின்னு பாராட்டுச்சு அடுத்து எட்டாவது மந்திரத்துல என்ன சொல்லுச்சுன்னா அப்படி சொன்ன மாட்டேன் இவன் எப்படிப்பட்டனா இந்த அறிவிலி எப்படி நினைக்கிறான் ஸ்வயம் தீராகா நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் பண்டிதம் மன்னியமானாகா நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்ச இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்துல படிச்சு எனக்கு உபநிஷத்து நமக்காக சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கி அந்த ஆள் எல்லாம் திட்டுறது ஒரே விஷயம் என்ன அந்த வரமாட்ட ஓகே நமக்குள்ள பேசிக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் நம்ம ஒரு நினைச்சுக்கலாம் நம்மளை வேதாந்தத்துக்கு வரா ஆளுத்தான் உலகம் முழுக்க திட்டிட்டு இருக்கிறது பக்கத்து வீட்டுல ஏத்து வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வயசுல போனமா வேதாந்தத்துக்கு இது ஒரு கிளாஸ் கட் அடிச்சா என்ன அப்படி சுற்றும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க அந்த வசவு வாழ்க்கையெல்லாம் நமக்கு கேட்டு பழக்கம் இல்ல பக்கத்தில் பார்க்கலாம் இங்க என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி திட்ட எல்லாம் இது திட்டது தீராகா பண்டிதம் மண்யமானா அப்படி சொல்றது ஓகே அதனால தன்னை ஞானி கருதுறான் அப்படிப்பட்ட ஆள் எப்படி போறான் அந்தமான இவனே வந்து குருடா இந்த குருடா இருக்கிற ஆளு இன்னொரு குருடுக்கு வழிகாட்டுது இவனுக்கே ஒன்னும் தெரியாது அவன் இன்னொன்னு தெரியாத ஆல சில பேர் பாத்தீங்கன்னா இவங்க உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க சீப்பு உலகத்திலே அதனால அப்படிப்பட்ட ஆலை எட்டாவது மந்திரம் என்ன சொல்றதுன்னா பரியந்தி மூடாகா பரியந்தி மூடாகனா லூலோன்னு அலைஞ்சின்றிருக்க இடியோ அப்படின்னா அலைஞ்சின்ற அலைந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற மூடர்கள் அப்படி சொல்றது சொல்ல சரி ஒன்பதாவது மந்திரத்தில் என்ன சொல்ல அங்க அறிவியலைகள் சொல்லி இவன் தீராக பெரிய புத்திசாலி மாதிரி பேசுறான் சொல்லி அவனை குருடன் சொல்லி அப்புறம் அலைகின்ற அடங்கலை உபனிஷத்து நீ வந்து எங்க ஆளை திட்ட அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது மந்திரத்தில் வயம் கிருதார்த்தம் இது அபிமன்யே வயம் கிருத்தார்த்தகம் இவன் என்ன நினைக்கிறான் எல்லாத்தையும் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சுட்டேன்னு சொன்ன குடும்பத்துல பெரும்பான்மையா ஏழை குடும்பத்தில் எப்படியோ கஷ்டப்பட்டு உருண்டு படிச்சு கிடிச்சு முன்னுக்கு வந்து வேலைக்கு வந்து பதவி எல்லாம் வந்தோடன முடிஞ்சது நினைச்சேன்னா அதெல்லாம் முடிச்சுட்டேன் இனிமே என்ன இருக்கிறது கல்யாணம் ஆச்சு குழந்தையாச்சு பேரன் பேத்தி ஆச்சு இனிமே என்ன இருக்கிறது எல்லாம் முடிஞ்சிருக்கு போலாம் பேரம்பத்தியெல்லாம் நான் செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்க நான் செய்ய வேண்டியதெல்லாம் செட்டில் ஆயிட்டேன் முடிஞ்சுடுத்து எல்லாம் முடிஞ்சுடுத்து அதாவது இவர் நேத்தி வரைக்கும் சைக்கிள்ல போயிட்டு இருந்தவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வசதிக்கு சிதெல்லாம் போயிட்டான் முடிஞ்சுட்டு அர்த்தம் உலகமும் அப்படிதான் சொல்லும் இவர் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்ட இவருக்கு என்னப்பா வசதி பயம் கிருத்தார்த்தகா இது அபிமன்யத்தே இவன் செய்ய வேண்டியதெல்லாம் சொன்ன அப்படி தன்னை பக்குவம் இல்லாத நினைச்சுக்கிறான அவனை என்ன சொல்றது உபநிஷத்து பாலாஹா பாலாக மாதிரி பேசாதீங்க குழந்த மாதிரி விளையாடி கொஞ்சம் இது வந்து அந்த இடியந்தி மூடாக சொல்லு அதை விட் பாலாக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் மீனிங்ல அதை விட ஒரஸ்ட் இது நீ வந்து ஒன்னும் லாயிக்கல சின்ன பையன் சின்ன குழந்தை மாதிரிதான் இருக்கு வளர்ந்திருக்க விட ஒன்னும் புத்தி வளரல அப்படின்னு சொல்ற மாதிரி இது இருக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் சொல்றேன் நான் அதனால இதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது இது இதெல்லாம் முடிச்சோடன ஓகே இது சொன்ன பிறகு தேன அதூரா சீன லோக சிவந்தே ஓகே அப்படி சொல்றது முஸ்லிம் கண்ட்ரிங்க நம்ம ஊர் திறந்த வெளி மாதிரி கிடையாது இது சத்திரம் யார் வேணா இருக்கலாம் நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கான் அப்படி இருக்காது இது வச்சிருப்பான் பழைய பழைய ஸ்டைல்ல வந்து தண்டனை கொடுப்பான் சாட்டை வச்சு அடிப்பான் சாமி நான் விட்டுருங்க அதனால அந்த சீன புண்ணியம் தீர்ந்த உடனே அங்கிருந்து திருப்பி கம் டு பேக் எங்க இந்த கூவம் நதி ஓரத்தில் சைதாப்பட்ட ஓரத்தில் எங்கயோ ஒரு இடத்துல புறக்க வேண்டியதான் திருப்பி அதனால இதெல்லாம் ஏன் சொல்றது உபனிஷத்து இவ்வளவு விளக்கமா வைராகிய சித்தியர்த்தம் உபனிஷத்து சொல்றதுக்கு காரணம் அத பூர்ணத்துவத்தை பத்தி நீ அடையணும் தெளிவா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் அனித்தியம் கர்மா எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா இது நீ வந்து போறதுக்கு சரியா இருக்கும் அபராவித்யா விசாரம் செய்யறது வைராகியத்தை அடைஞ்சி பராவித்தியா கோரணும் பராவித்தியாக்கு வரணும்னா வகுப்புக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பத்தாவது மந்திரம் திரும்பவும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போறது இது கண்டினியூட்டி ஆகிறது இன்னும் முடியலதான் பத்தாவது மந்திரம் என்ன சொல்றது அது கொஞ்சம் டெக்னிக்கலான மந்திரம் ஓகே இது வரைக்கும் நமக்கு எல்லாரும் தெரியும் இது கொஞ்சம் டெக்னிக்கலாவும் மந்திரம் ஆனா ஜாக்கிரதையாவும் புரிஞ்சுக்க வேண்டிய மந்திரம் கூட ஆனா இதுவும் நிறைய விஷயத்தை கிளாரிட்டி கொடுக்கிறது விஷன் கொடுக்கிறது இது கொடுக்குறது என்ன கொடுக்கிறது பார்க்கலாம் பத்தாவது மந்திரூத்த மரிஷ்டானியே வேத்தயன் பிரமூடா நேரத்தை இமம் லோகம் ஹீனதரம் விஷந்தி ஓகே நிறைய பேருக்கு உன் வாழ்க்கையில என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டு பாருங்க பக்கத்தில் உங்க ஆஃபீஸ்ல எல்லாம் கேட்டு பாருங்க சும்மா போகும்போது கேஷுவலா கேட்கணும் நீங்க அந்த வந்து ஆஃபீஸ்ல மத்தெல்லாம் போற இடத்தெல்லாம் வேதாந்தான் காட்டப்படே ஏதாவது ப்ராப்ளம் வருது ப்ரொமோஷன் வரல அப்ப கூட நீ பிளசண்டா இருக்கன்னா அவன் வந்து பக்கத்துல அதிர்ந்து போவான் உங்க கொலீக்ஸ் என்ன இவ்வளவு பிளசண்டா இருக்க முகத்துல எந்தவித ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் வரும் போவோம் பா அப்படி சொல்லிடணும் ஏப்பா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அப்புறம் மெதுவா மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம குவாலிபிகேஷன் பார்த்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்பான் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும் ஜாஸ்தி சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நமக்கு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் நம்ம நடத்தையில வேதாந்தியா தெரியணும் வேதாந்த வர வர வர என்ன செய்யணும்னா பேச்சு குறைக்கணும் ஆனா ஆப்போசிட்டா என்ன ஆகும்னா பேச்சு அதிகமாகும் ஏன்னா நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ இவர் ஒக்கோபிளரி நிறைய மண்டல போய் பூந்துண்டு அது எங்கயாவது டெலிவரி பண்ணணும்னு ஒரு ஆத்திரம் வரும் அப்புறம் நாலு இடத்துல வாங்கி கட்டின பிறகுதான் அதுக்குள்ள வாழ்க்கை பாதி போய்டும். அதனால எச்சரிக்கை இங்க லட்சியம் என்ன அப்படின்னா நம்முடைய பிரதானமான லட்சியம் மோட்சம் ஓகே மோட்சம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஓகே எப்ப வந்து லட்சியமே தெரியலையோ லட்சியத்துக்கான மார்க்கம் எப்படி தெரியும் இப்ப மாதுளம்பட்டும் ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீ அங்க போதுளம்பட்டி கிராமமே தெரியாது அப்புறம் மார்க்கம் எப்படி தெரியும் இல்லையா குப்பிரட்டிப்பட்டி அது அதனால முதல்ல அந்த வில்லேஜ் எங்கன்னு தெரிஞ்சா அது இப்ப வந்து சிங்கப்பூர் நமக்கு தொலை தூரத்தில் இருந்தா கூட ரூட் சொல்லிடுவான் ரூட் எப்படி சொல்லுவோம் இந்த பக்கம் ஏர்போர்ட் இருக்கு மீனம்பாக்கம் பக்கத்துல அங்க போய் விசாரி அங்க சிங்கப்பூருக்கு வழி சொல்லுவாங்க மாதுளம்பட்டிக்குரியாதப்ப வழி சொல்லுவ அதனால இவனுக்கு லட்சியமே தெரியாதப்ப இவனுக்கு மார்க்கம் எப்படி தெரியும் ஆனா விசித்திரம் என்ன தெரியுமோ இவன் மார்க்கத்தை பத்தி பேசுவான் இந்த மாதிரி ஆள் இருக்கான லட்சியமே தெரியாம இதுதான் கரெக்ட் சொல்லிட்டு ஆர்கியூவா பண்ணுவான் அதனால நீங்க வெளி உலகத்தில் நீங்க போகும்போது நிறைய ஆர்கியூமெண்ட் உங்க பேச்சே குறைஞ்சிடும் நீங்க உண்மையிலே பேச்சு சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க அதனால என்ன ஆகும் நமக்கு ஒரு திதிக்ஷா வரும் அது என்ன அவன் சொல்றதெல்லாம் கேட்போம் அதுவே அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் இவன் ஒரு ஆள் தான் சொல்றதெல்லாம் கேட்டேன் நமக்கு என்னன்னா அந்த நேரத்தை எஸ்கேப் ஆக முடியாது அதனால சரி ஒரு சந்தோஷமா கொடுக்கலாம் சொல்லு அப்படின்னு அவளை தான் அவனுக்கு சொல்ல முடியும் அதனால உபநிஷத்து சொல்றது எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னா பொருள் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியம் பொருளை என்ஜாய் பண்றது தான் வாழ்க்கையோட லட்சியம் அப்படி சொல்ற ஆளுகிட்ட நாம் என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது ஓகே சில பேர் என்ன செய்வாங்கன்னா சில புண்ணியமான கர்மத்தை மாத்திரம் ஜாஸ்தி செய்வாங்க இதுல ரெண்டு கேட்டகரி இருக்காங்க இதுல கொஞ்சம் பேர் நல்லவங்களாவும் இருப்பாங்க அவங்க வேற விதமா டெவலப் ஆகி வருவாங்க சாதாரணமா சுயநலவாதியா இருக்கிற ஆளை தவிர அதுக்கு மேல இருக்கிற ஆலையை பத்தி இந்த மந்திரம் சொல்றது ஓகே என்ன சொல்றது இந்த மந்திரம் பத்தாவது மந்திரா இஷ்டா பூர்த்தம் கர்ம ம் கர்மா பூர்த்தம் கர்மா ரெண்டு கர்மா இருக்கிறது இஷ்டம் கர்மா பூர்த்த கர்மா இஷ்டம் கர்மன்னா என்னது யாகாதி ஸ்ரௌத்த கர்மா யாகாதி ஸ்ரௌத்த கர்மா ஓகே வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கர்மெல்லாம் அது வந்து இஷ்ட கர்மா ஓகே இஷ்டம் யாகாதி ஸ்ரௌத்த கர்மா வேதத்துல கூறின கர்மா எதுவோ அதுக்கு பெரிய இஷ்ட கர்மா சரி இந்த இஷ்டர்மான்றது இஷ்டத்துக்கும் யாகத்துக்கும் என்ன சொன்னது இஷ்டன்றது எஜ் என்ற தாது தாதுல இருந்து வந்தது ரூட் வேர்டு எஜ் எஜ்ஜத்தை இது இஷ்டம் அதனால இஷ்டபூர் இஷ்ட கர்மம் மீன்ஸ் வேதத்துல யஜத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மா வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கர்மா எல்லாம் செய்யறது அக்னிஹோத்திரி எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் செய்யறது வந்து கர்மா பூர்த்த கர்மா என்ன ஸ்மார்த்த கர்மா ஸ்ரௌத்த கர்மா பூர்த்த கர்மா ஓகே அப்ப ஸ்மார்த்த கர்மனா ஸ்மிருதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மாவும் செய்யறதுக்கு ஸ்மார்த்த கர்மா ஓகே ஸ்மார்த்த பண்றதுங்களே ஸ்மார்த்த கர்மா இல்ல ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ருத்தினா வேதம் வேதத்தை தழுவிய நூல்கள் இருக்கிறது யாக்ஞா வல்யா ஸ்மிருதி மனு ஸ்மிருதி இதெல்லாம் இருக்கு இல்லையா சில கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கர்மா செய்யறது கர்மா அதாவது தர்மங்கள் அங்க நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது தர்மங்கள் அந்த மாதிரி கர்மங்கள் செய்யணும் அது வந்து பூர்த்த கர்மா இஷ்ட கர்மா பூர்த்த கர்மா அப்ப பூர்த்த கர்மா என்ன இந்த காலத்துக்கு தொகுந்தா போல நிறைய சொல்லலாம் அது என்ன சர்வீஸ் சேவா மக்கள் சேவையே மகேச சேவை நர சேவையே நாராயண சேவை அதற்காக அதெல்லாம் பூர்த்த கர்மா ஓகே வயசானவர்களுக்கு இப்ப வந்து என்கிட்ட ஒருத்தர் நண்பர் இப்ப போன மாசம் வந்துட்டு போனார் ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த வயதானவர்களுக்கு ஒரு ஓல்ட் ஹோம் பண்ணணும் அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படி சொல்ல நல்ல லட்சியம் மற்றவங்களை விட கொஞ்சம் யோசிச்சு அதனால அநாதை இல்லம் நடத்துறது வயோதிகர்களுக்காக இல்லம் நடத்துறது நடத்துறது காலேஜ் நடத்துறது ரத்த தானம் நடத்துறது அப்புறம் இந்த கண்தானம் இருக்கிறது இல்லையா கண்தானம் இருக்கிறது நம்ம கூட ரத்தம் கொடுத்திருக்கணும் வாழ்க்கையில சாகுறதுக்கு முன்னாடியாவது ஒரு துறையாவது ரத்தம் கொடுக்கணும் ஓகே நான் உயிர் எழுதி வைக்கிறேன் ஆப்டர் டெத் என் பிளட்ல இருந்து என் உடம்புல இருந்து பிளட் எவ்வளவு வேணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பிளட் கிடைக்காது ஒண்ணு செய்யலாம் ஆப்டர் டெத் ஒண்ணு செய்யலாம் அது என்னது கண்தானம் அதுல எழுதணும் நம்ம எழுதும் போது முக்கியமானவங்களுக்கு சொல்லி எழுதணும் ஆறு மணி நேரத்துக்குள்ள கொடுத்தாகணும் தான் இனி வந்து நான் இறந்த பிறகு யாருக்காவது என் கண்ணை கொடுத்துரும் அப்படி நீ கொடுக்கலன்னா உன்னை கனவுல வந்து மிரட்டு அப்பதான் செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டான் ஏன்னா நமக்கு உயிரோடு இருக்கும்போதே சொல்றத செய்ய மாட்டான் செத்த முருக்கு யாரு அந்த அவசரத்துல வேற அங்க வேற இடத்தை வேற பிடிக்கணும் நமக்கு இருக்கிறதோ ஒரே இடம் இருக்கிறது பெஸ்டாக்கில் ஒரே இடத்துல வச்சிருக்கான் அதுக்கே இப்ப ரஷ்யா இருக்கிறது இன்னும் நாலஞ்சு பிரான்ச் வைக்கணும் இப்போ ஓகே அதனால நமக்கு வந்து கண் வந்து ஆஃப்டர் டெத்து செய்யலாம் ஓகே உடம்பையே தானம் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து கோயில்ல போய் சேவா பண்ணலாம் கோயில்ல என்ன பண்ணலாம் ஒரு சின்ன பேப்பர் கொண்டு போய் வைக்கலாம் விபூதி எல்லாம் சுவாமி மேல போட்டுட்டு வந்துடுறான் அங்க ஒரு விபூதி கொடுக்கலாம் அப்புறம் வந்து யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்கலாம் இந்த ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் பேங்க் எல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் மூழ்குண்டு இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிட்டு அங்க போய் உதவி செய்திட்டு வரலாம் ஏதாவது இந்த மாதிரி மாம்பழத்துல வந்து கும்பாபிஷேகம் நடந்தது போய் கர்மசிரத்தியா கியூ எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி அவசரமான நேரத்தில் செய்யலாம் அன்னதானம் பண்ணலாம் ஓகே நேத்திர தானம் பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் கல்வி தானம் பண்ணலாம் எப்பயுமே சம்பாதிக்கிற காச கொஞ்ச நேரம் நமக்கு தெரிஞ்ச வந்து கல்வி வித்தியை ஒரு ரெண்டு பேருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கலாம் ஓகே அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அதனால சந்தியா குருகுலம் இப்ப சுவாமிஜி ஆரம்பிச்சிருக்காரு பூஜ் சுவாமிஜி சந்தியா குருகுலம் சாயந்திர நேரத்துல பசங்களை வந்து கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அப்புறம் வந்து கொஞ்சம் விளையாட்டு எல்லாம் சொல்லிக் கொடுத்து வேத மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் டியூஷனும் சொல்லி கொடுத்துருது சந்தியா குரு குளம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த பக்கத்துல மீனவர் குப்பத்துல இருக்கிறது மீனவர் குப்பத்துக்கு அரிஜன ஏரியாவுக்கு கிரிஜனங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போய் வேலை செய்யறது ஓகே அந்த மாதிரி அதுக்கப்புறம் வய வீட்டுல இருக்க வயசானவர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு சில வீட்டுல அவங்களுக்கு போகணும் சரி நம்ம வந்து வயதானவர்களுக்கு ஓல்டேஜ் ஹோம் செய்ய முடிலன்னா கூட பரவாயில்ல ஒரு ஆளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் அப்படி எடுத்துக்கலாம் இருக்கிறது அந்த பக்கம் அவ்வை ஹோம்ல குழந்தைங்களா இருக்கு பொன் குழந்தைங்களா இருக்கிறது அவங்களோட போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சண்டேஸ்ல நீனே இப்ப பாத தின்னு இருக்கிய அங்க போய் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அவங்களுக்கு போய் ஒரு வேலை சாப்பாடு போடுறது அவ்வை ஹோம் இருக்கு எல்லாம் பொன் குழந்தைங்க இருக்கு அதெல்லாம் போய் செய்யணும் இதெல்லாம் பண்ற கர்மா இருக்க அதுக்கு பேர் பூர்த்த கர்மா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டேல இருக்கிற கர்மா இஷ்டம் கர்மா அவர் பூர்த்த கர்மா இதெல்லாம் செய்யலாம் தவறு ஒன்றும் கிடையாது தவறு ஒன்றும் இல்லை மாத்திர இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் நமக்கு இன்டைரக்டா நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது புண்ணியம் இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி செய்யறது தான் வசத்தியானவர்கள் இந்த வகுப்பு போய் கேட்டு இருக்க பாரு கிரிமினல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அதுக்கு நாலு பேருக்கு போய் டியூஷன் சொல்லிக் கொடுத்து நமக்கு கொஞ்சமா கேட்டா அப்படிதான் வரும் அது சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படி ஒரு பெரிய டீச்சிங் தப்பான டீச்சிங் அது ஏன்னா சமஸ்கிருத ஸ்லோகம் வேற சொல்லியிருக்காங்க அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சொல்லிருக்காங்கன்னா நான் ஒரு இதுல இருந்தேன் நான் அதுல வந்து ஒரு சமுதாய ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணலாம் ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு சில குடும்பத்தெல்லாம் சில பேர் கல்யாணம் பண்ணிக்காம அந்த குடும்பத்தை முன்னேறதுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்திருக்கேன் சில பேர் அந்த குடும்பத்துக்காகவே உழைப்பா டே நைட் பெயின் இருக்கும் என்ன குடும்பத்துக்கு உழைக்கிறேன் குடும்பத்துக்கு உழைக்கிற வரைக்கும் பெயின் இருக்கும் நீ எவ்வளவு குடும்பத்துக்கு செய்வ என்ன செய்வது செஞ்சாட் அப்புறம் செய்யல என்ன தான் நேத்தி வரைக்கும் இன்னைக்கு ஏன் செய்யல கேட்பாங்க அதனால கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படி சில பேர் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணாதான் அந்த குடும்பம் வந்து முன்னேறும் ஓகே சில குடும்பம் வந்து சமுதாயத்துக்காக உழைக்கும் சில குடும்பங்கள்லாம் அப்படி வந்து திருப்பூர் குமரன் குடும்பம் வஉசி குடும்பம் அதெல்லாம் சொத்துக்கித்தெல்லாம் வித்து நாட்டுக்காக தேசத்துக்காக அந்த தேசத்துக்காக அந்த சமுதாயத்துக்காக வேலை செஞ்சது சமுதாயத்துக்காக சில சமுதாயம் இருக்க அந்த சமுதாயமே தேசத்துக்காக உழைச்சது மராத்தி ராஜபுத்திர இனம் சீக்கிய இனம் இந்த மூன்று இனம் நம்ம நாட்டுல குறிப்பா டோட்டல் சமுதாயமே தேசத்துக்காக உடைச்சு கடைசியில என்ன சொல்றது சுபாஷிதம் உன்னுடைய ஆத்ம மோட்சத்துக்காக நீ ஜகத்தியே தியாகம் பண்ணலாம் அப்படி சொல்லுவது ஓகே அதனால மோட்சம்ன்றது சுயநலம் கிடையாது இது முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி நம்பர் ஒன் அப்ப வந்து அப்ப இந்த மோட்சத்துக்கு வந்திருக்கான இந்த கர்மத்தை பண்ணின்ற புண்ணியமான கருமியா அவனை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சொல்லலாமா சொல்லப்படாது ரெண்டு செக்ஷனும் தப்பா புரிஞ்சுக்கூடாது ஓகே சில பேர் வந்து அறுபது வயசு வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஆபீஸ்ல அதுக்கப்புறம் வந்து பணம் வாங்காம ஆசிரமத்தில் போய் வேலை செய்யற ஆள்லாம் இருக்கிறது ஏன் செய்யறாங்க அது தொண்டு ஒரு பத்துக்கு வயசு வரைக்கும் கம்ப்யூட்டர் செக்ஷன்ல அந்த ஆபீஸ் ஒர்க் பண்ணுவார் காசு வாங்காமல் பார்க்கும் போது அந்த கிளாஸ் ரூம்ல போய் கேட்கிற ஆளு பெர் போலையும் முக்கியமான காரியம் பண்றாம இருக்க அவன் வேதாந்த வேதாந்தன் போய் ஒன்னும் எண்ணங்கள் பரவ சரியா சரி அதே நேரத்துல நானு ஒண்ணுமே தியாகமே பண்ணாம வேதாந்த கிளாஸுக்கு வந்து உக்காந்து வேதாந்த ஒர்க் பண்ணாது அப்போ நானு கர்மயோகமும் பண்ணணும் கர்மயோகம் என்ன கர்மயோகம் மீன்ஸ் தியாகம் தியாகம் நிஷ்காமியமா பண்ணணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் சுயநலம் இல்லாம செய்யறது எதுவோ அது கர்மயோகம் அப்ப மற்றவர்களுக்காக நான் பாடுபடணும் இந்த மோட்சம் மோட்சம் வந்து கர்மயோகத்துக்கோ இந்த தொண்டு நிறுவனத்துக்கோ தொண்டு செய்யறதுக்கோ விரோதம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தொண்டு செஞ்சுட்டு நீ எந்த இடத்துல இருந்தாலும் பயன்படுத்தி முடியல எனக்கு தெரிந்தார் பழைய நண்பர்கள் நேரம் பேசுறிய ஒரு மணி நேரம் கேட்டுட்டு அங்க வந்து உட்காந்து பேச மாதிரி நினைக்கிறான் சில பேர் பெட்ஷீட் போட்டுட்டு அங்க போய் வாசல்ல வெளியில உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா வேலையும் செய்வான் அது மாதிரி கேட்க மாட்டான் கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாதவர்கள் அப்படி கேட்கறதுக்கு சக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேட்கிற சக்தி உள்ளவர்களை பார்த்து ஏலனம் பண்ணுவார்கள் அதுதான் தப்புன்னு இங்க சொல்ல வரும் ஓகே அப்ப இஷ்ட கர்மா பூர்த்த கர்மா தவறு கிடையாது அதுல நிறைய புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்து மூலியமா நமக்கு பெரிய பெரிய பலன் கிடைக்கும் ஓகே இந்த இஷ்டபூர்த்த கர்மா முதல்ல வந்து நமக்கு நிறைய புண்ணியத்தை கொடுக்கும் இரண்டாவது வந்து குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு தேசத்துக்கு நன்மை கொடுக்கும் இரண்டாவது ஓகே மூணாவது விஷயம் வந்து இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறது ஆனா இது மாத்திரமே வசத்தி ஆயிடாது அது இது தாழ்த்தியும் பேசக்கூடாது இதுவே மேலானது முடிவானது கிடையாது இப்ப என்ன சொல்ல வரோம்னா இதுதான் முடிவு கிடையாது நீ தொண்டு பண்ணிட்டே இருந்தீன்னா உனக்கு தொண்டு பண்ணிக்கிறதுக்கு எப்ப முடியும் சர்வீஸ் இந்த தொண்டு நிறுவனத்தெல்லாம் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா கடைசில சைக்காலஜிஸ்ட் போக வேண்டியிருக்கிறது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும் நன்றி கெட்ட ஜென்மம் எவ்வளவு உழைச்சு தெரியுமா ஒரு வார்த்தை நல்லது பண்ணு நீ சொன்ன பத்து இருபது வருஷமா உழைச்சுட்டு நொந்து போய் சொல்றது எதுக்கு நீ சரியான ஆட்டிடியூட்ல அதை செய்யலைன்னு அர்த்தம் அதனால இது செய்ய இது சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போறோம் ஓகே அது மாத்திர இது பரம கிடையாது பரம மோட்சம் அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ சமுதாய சேவையை செய்யறவங்க உலகம் பாராட்டும் உலகம் பாராட்டாது அவங்க லெவல்ல சில டாக்டர் சொல்லுவாரு கிட்ட ஒரு வந்து சொல்லுவாங்க யோகா செஞ்சா பேக் பெயின் வருமானா தெரியுமா அவருக்கு ஒண்ணு தெரியாது தெரியாத விஷயம் அப்படி சொல்ல முடியும் தெரியாத விஷயத்தை சொல்லக்கூடாது ஒண்ணு அந்த விஷயத்தில் கிடையாது நாம அவங்களை பார்க்கணும் அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க இதுல நம்ம எப்படி பொருள் படுத்தணும் இது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல நம்ம டிராவல் பண்றது ஈஸியா இருக்கும் அப்போ இங்க உபநிஷத்தை என்ன பண்றது அவங்களை பார்த்து பரிதாபம் ஐயோ மகனே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கே கொஞ்சம் நீ கொஞ்சம் வாழ்க்கைய இந்த பிறவியை விட்டுட்டீங்கன்னா அடுத்த பிறவி எப்படி கிடைக்குமோ அதனால இங்க வா அப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்றது அதனால இங்க வந்து நிந்திக்கிறது துக்காக இல்ல சில பேரு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளை தான் அதிகமா திட்டுவோம் ஏன் திட்டோம் அந்த குழந்தை வந்து நல்லபடியா வளரணும்ன்றதுக்காக திட்டுவான் சில சமயம் ஆத்திரமா திட்டது என்னது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தானே சொல்றேன் நான் கேட்க மாட்டேன் இதே வேகம் வந்து பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சொல்ல மாட்டோம் ஏன்னா அங்க அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது அதனால இங்க உபநிஷத்த நீனும் என்னுடைய பக்தன் தானே சரியா வா சொல்றது ூர்த்தம் வரிஷ்டம் மன்யமானாகஷ்டாபூர்த்தம் வரிஷ்டம் இதுதான் நினைக்கிறவர்கள் மண்யமானாக அப்படி நினைக்கிறவர்கள் கருதுகிறவர்கள் அவங்களை அதாவது தான் செய்யறது தான் சர்வீஸ் தான் நீ செய்யறது அப்படின்னு சொல்றார்கள அவங்களை பார்த்து அப்படி நினைக்கிறவர்களை பார்த்து உபனிஷத்து என்ன சொல்றது வேதையந்தே அந்நிய இதற்கு வேறாக தொண்டு நிறுவனத்துக்கு வேறாக சர்வீஸ் எல்லாம் செய்யறமே அதற்கு வேறாக ஸ்ரேயா ஆத்ம சாதனம் மோட்சம்ன்றது ந வேதயந்தே அதுக்கும் மேல இந்த ஆத்ம சாதனம் ஆத்ம ஜானம் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது மோட்சத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது அதை பத்தி ந வேத்தியத்தே தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளாதவர்கள் அப்படி என்னை பத்தியே தெரிஞ்சுக்காம என்ன மாதிரி மூடர்களுக்கு எப்படி வேலை செய்ய முடியும் இல்லையா என்னை பத்தி தெரிஞ்சுக்காம என்ன மாதிரி மூடர்களுக்கு எப்படி வேலை செய்ய முடியும் அவளை தான் கூறுட்டு கூறுட்டு போயத் என்றால் இஷ்டபூர்த்த கர்மா தவிர ஓகே இஷ்டபூர்த்த கர்மா ரஹித ஸ்ரேயகா ஆத்ம ஜான ரூப சாதனத்தை நேத்தியந்தே அறியாதவர்கள் அறிவதில்லை அதாவது வேதாந்த வகுப்புக்கு வராம வேற எத எதையோ இந்த நேரத்தில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஓகே அது குழந்தை திட்ட மாதிரி எப்படி திட்டதான் அப்படின்னா இவர்கள் நான் தான் பெரிய பெரிய ஆளுன்னு நினைச்சு இருக்கிறார்கள் இவர்களை பார்த்து என்ன சொல்றது பத்தாவது மந்திரம் கொஞ்சம் ஹைட்டா கொண்டு போறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போறது இது பிரமூடாகா ப்ரமோஷன் கொடுத்தது பிரமூடாக பிரகர்ஷ்ணே மூடாகா வட்டிக்கின முட்டால் அப்படி சொல் தேன் வந்து பாயது என்ன எத்தனை தர திட்டிருக்க இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு பிரகர்ஷ்ணம் அப்படி சொல்றது பரிதாபமா சொல்றது அதனால இப்ப நம்ம வகுப்பு வரவங்களை யாரா திட்டினா நீங்க வந்து அவங்களை பிரமூடாக சொல்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு அறிவாளி எப்படி பேசுவான் ஒரு அறிவற்றான் அப்படிதான் பேசுவான் ரிட்டார்டு பர்சன் நம்மளை யாராவது திட்டினா திட்டினா நமக்கு திருப்பி கோபம் வந்து அதே போல திட்டினா என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் அதனால எத்தனை ஜென்மம் எடுத்த வந்து சரியும் எல்லா லோகத்திலையும் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்திரனுக்கு பக்கத்துல உட்கார ஒண்ணு இருக்கிறது இப்ப அர்ஜுனன் வந்து எல்லாரும் போக முடியாது அர்ஜுன் மாதிரி போக முடியாது அதனால அங்கேயே முன்ன பின்ன இருக்கிறது இந்த சீட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் ஒரு சீட்டுக்கும் ஒன்னும் அதே குஷன் பண்ணிட்டான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து அதனால முன்னாடி உட்கார அவ்வளவுதான் டிஃபரெண்ட் அதுக்கு ஏகப்பட்ட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வாங்கிடும் அவ்வளவுதான் ஓகே இவனுடைய புண்ணிய பலம் என்ன சுக்ருத்தே சுக்ருத்தே தான் செய்த புண்ணிய பலத்தினால் தே அனுபூத்வான் அவர்கள் எவர்கள் பிரமூடாக அந்த வடிகட்டண முட்டாள்கள் அனுபூத்வா கர்ம அனுபவிக்கிறார்கள் இந்த தன்னுடைய சுக்ருத்தை தன்னுடைய புண்ணிய பலத்தை சரி புண்ணிய பலம் உள்ள வரைக்கும் உள்ள வரைக்கும் எப்பயா காணாம போயிடும் இமம் லோகம் ஷீனதரம் வா விஷந்தி இமம் லோகம் இமம் லோக்கம் இந்த லோகம் பூலோகம் ஹீனதரம் அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே டக்குன்னு அணுச்சு விட்டுருவாங்க ஹீனதனம் இங்கே வந்து டைரக்டா திருப்பி அதே குடும்பத்தில் நம்ம ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கிட்டே அந்த வீடு இருக்காது அதுக்குள்ள மாறிவிடும் அந்த இப்ப திருப்பி ஒரு பத்து ஜென்மம் கழிச்சு நீ வந்தீங்கன்னா வேற யாரும் அந்த இடத்துல இருப்பாங்க வம்சாவளி கூட அந்த இடத்துல இருக்காது இது மாதிரி அநீத்தியமா இருக்கிறது இந்த மாதிரி போயிருக்காங்க அப்புறம் திருப்பி மனுஷ சரீரம் தான் கிடைக்கணும் கிடையாது அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ பாட்டிருக்காங்க அவங்க புரிஞ்சதுனால மனம் ஒழுகி அதனால இந்த பிறவி கேரண்டி இதுக்குள்ள என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அதனால கீழான லோகத்துல ஒரு ஹீனதரம் மா விஷந்தினா லோக்கல்ல ஏதாவது ஒரு பிறவியில அவன் திருப்ப இந்த விஷயத்துக்கு கர்ம அனித்யத்துவ பலம் இந்த பலம் எல்லாம் இருக்கிறத நீ எந்த லோகத்துக்கு போனாலும் அப்படி சொல்லி முடிக்கிறது இது வரைக்கும் ஒண்ணு ஆறு கர்ம ஸ்துதி பண்ணி ஒண்ணு பத்து கர்ம நிந்தா பண்ணிச்சு இந்த கர்மா அபராவித்யாவில் இருக்க கர்மா கர்ம பிரதானத்தை சொல்றது இப்போ அடுத்த மந்திர பதினோராவது மந்திரம் என்ன சொல்றதுன்னா உபாசன கர்மா சொல்றது கர்மா டூ டைப் ஓகே காய்க பிரதான கர்மா மனசு மானசீக்க பிரதான கர்மா ஓகே இதுவரைக்கும் காய்க பிரதானமான கர்மாவை பத்தி பேசப்பட்டது அபராவித்யா லௌகிக வைத்தீகன்னு பிரிச்சோம் பைதீக அபராவித்யா லௌகீக அபராவித்யா அபராவித்யானா கீழான வித்யா கீழான வித்யா மீன்ஸ் எண்டு லிமிட்டட் வித்யா அது வந்து ஸ்மதி சொல்ற வைத்தீகம் கூட லிமிடெட் குறைவானது அது மாத்திரம் நம்ம படிச்ச படிப்பெல்லாம் சம்பாதிச்ச காசெல்லாம் கூட லிமிட்டட் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் இது கொடுத்திருக்காரு நமக்கு அந்த டொனேஷன் வருமா டொனேஷன் குரு தட்சிணையே இப்படி இப்படி சரி இவ்வளவு வச்சா போறோம் முதல்ல வீட்டுல வந்து ஒரு யோசிச்சு வருவோம் அப்படின் எல்லாரும் வைக்கும்போதே நம்ம மாத்திரம் இன்னத்துக்கு எக்ஸ்ட்ரா பணம் மாத்திரம் அவ்வளவு தூரத்துக்கு பற்று இருக்கு நமக்கு இப்படி இப்படிப்படி என்ன கூட கொடுக்குறது கொடுக்குறதுக்கு இந்த குரு தட்சிணா கான்செப்டே எதுக்கு தெரியுமா குருவோட வசதிக்காக இல்ல மனசோட வசதிக்காக மனசு பெருசா இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் செக் தான் கொடுத்திருப்பான் மொத்தமா பழைய காலத்துல வந்து மூட்டை கொடுக்க மாட்டான் பணம் மூட்டையா செக் கொடுக்கும்போது எப்படி செக் கொடுத்திருப்பான் ஒரே ஒரு பேப்பர் கொடுத்திருப்பான் அவ்வளவு காசியம் எப்படி கொடுத்திருப்பான் 1 lakh ஒன்டிசண்ட்ஸ் கு அப்படி போட்டா பரவ இவ அதோட அப்புறம் கடைசியில் வேர்டு என்ன ஒன்லி என்ன உங்க பேங்க் கூட அப்படி தானே ஒன்லி தான் எனி பேங்க் குளோபல் முழுக்க ஒன்லி தான் எவ்வளவு கொடுத்தாலும் செக் ஒன்லி தான் ஒன்லி மீன்ஸ் என்ன லிமிட்டட் குறைவு குறைவு அதனால வைத்திக கர்மா ரெண்டு டைப்ல பண்றது ஒண்ணு காகிக கர்மா இன்னொன்னு மானசிக்க கர்மா அப்புறம் செக்குலர் சயின்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்க அப்ப மூணு விஷயமா நம்ம சொல்லலாம் இங்க வந்து பதினோராவது மந்திரம் உபாசனையை பத்தி சொல்றது ஓகே மென்டல் கர்மா சொல்றது மானசிகமா செய்யக்கூடிய கர்ம கர்ம பலன் அது எவ்வளவு அனித்தியம் எவ்வளவு நித்தியம் எவ்வளவு பலன் அதை பத்தி இங்க சொல்றது ஓகே அது பதினோராவது மந்திரம் निये निये निये सांता பதினோராவந்தே ஹுபவசியே சாந்த விம்சோ பைஷாச்சரந்த சூரிய பிரய यत्र पुरुषो அமத புருஷோ உபாசனா பிரதான அபராவித்யா उपासना மீன்ஸ் ध्यानम, மெடிட்டேஷன் சகுண ஈஸ்வர ध्यानम அல்லது சகுண ब्रह्म விஷய उपासना, மெடிட்டேஷன் காய்க்க कर्म मरी मानसिक கர்மா மானச கர்மம் உபாசனம் உபாசனம் என்ன தேவதா தேவதாயக உப சமீபே ஆசனம் உபாசனம் உபவாசம் உபவாசம்னா பகவானை நினைச்சுண்டு பண்றது வெறும் சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் இல்லை ஞாபகோங்க அந்த டயத்துல சாப்பிடுற வேண்டிய நேரத்தை கூட பகவானுக்காக செலுத்த வேண்டிய நேரம் அதுக்காக உபவாசம் சொல்லிட்டு அன்னைக்கு போய் டிவியில உட்கார்ந்தீங்கன்னா போச்சு அது உபவாசமே இருக்க வேண்டாம் நல்ல திங்களா பிரயோஜனமே இல்ல ஏன்னா மென்டல் கர்மா இது உபவாசம் எல்லா ஆழ்ந்த கர்மா உபவாச கர்மா அதனால ஏகாதசி சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல அதுல சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது அதனால ஈஸ்வர சமீபே வந்தனம் உபவாசகா ஈஸ்வர சமீபே பர்த்தனம் உபவாசகா சமீபே வர்த்தனம் மனசா உபாசனா ஓகே அப்போ நான்கு விதமான ஆசிரமத்துக்கு நான்கு விதமான ட்யூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதானமா டூட்டி என்ன ட்யூட்டி இப்ப வந்து நமக்கு வந்து சதுர்த்த ஆசிரமம் இருக்கு சதுர்த்த ஆசிரமம் என்ன பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாச ஆசிரமம் இதுல பிரி ஆசிரமத்தில் என்ன பிரதானமான காரியம் கர்மா அப்படின்னா அவனுக்கு வந்து வேத அத்தியாயனம் வேதம் நீங்க பாடசாலையெல்லாம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்பாங்க மனப்பட மரணம் இப்போ இப்பவும் அதே சிஸ்டம் தான் எப்பொழுதன வேண்டும் அப்போ இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும் அவனை பார்க்கும் போது எப்படி தெரியணும் வீட்டுக்குள்ள நம்ம கிச்சன் ரூம்ல அதிகமா இருக்கமா பூஜை அதிகமா இருக்குமா ஹால் அதிகமா இருக்கமா அப்படி அப்படி வச்சு அந்த ஆலை ஜட்ஜ் பண்ணிடலாம் ஓகே எந்த இடத்துல நீ அதிகமா ஸ்பெண்ட் பண்றியோ அந்த இடத்தை புரிச்சு உன்னுடைய ஆதிக்கம் இருக்கிறது தெரிஞ்ச அப்ப இவன் பார்த்தாலும் வந்து செல்போன்லயும் டிவிலையும் கம்ப்யூட்டர்லையும் இருந்தானா வேற மாதிரி ஸ்டடீஸ் விஷயமா இருந்தானா ஸ்டூடண்ட் ஸ்டடீஸ் அப்படி இருந்தா ஸ்டூடண்ட் இல்லைன்னா அது அதர்மம் ஓகே மத்த விஷயத்தான் கொஞ்சம் பார்ஷியலா பண்ணுவான் ஓகே இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து கேட்கறதெல்லாம் பார்ஷியல் இது வந்து கிடையாது ஓகே வேதாந்த வகுப்புக்கு வரலாம் கேட்கலாம் இப்ப இப்ப அதெல்லாம் அனுஷ்டானத்துக்கு வராது வரவும் முடியாது இதெல்லாம் கேட்டு கேட்டு வச்சதான் அதுக்குன்னு ஒரு பீரியட் வரும் அப்ப வந்து பூர்ணமா மற்றவங்களோட கம்ஃபர்டபிளா அவன் ஜெர்னி பண்ண முடியும் ஓகே கிரகஸ்த கிரகஸ்தத்துக்கு என்ன அவனுக்கு தான் கர்ம பிரதானம் ஓகே கர்ம பிரதானம் அவனுக்கு ஓகே அவனுக்கு வந்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே வேலை என்னப்பா நேத்துக்கு கிளாஸுக்கு வரல அது ஏன் கேக்குறீங்க நேத்துக்கு அந்த வேலை இது வந்தா எலக்ட்ரிஷியன் வந்தானா அப்படியே போனா அதோட ஜோலி முடிஞ்சு போச்சு எப்ப பார்த்தாலும் கர்மா கர்மா கர்மா ஏன்னா பிரதானம் கர்ம பிரதானம் இப்ப நீங்க அது ஒரு பெரிய விஷயம் அதனால அது நியாயம்தான் கர்ம பிரதானமா இருக்கிறது அவனுக்கு இந்த அத்தியனம் உபவாசம் உபாசனம் இருக்க உபாசனம் மெடிடேஷன் உபாசனமோ அத்தியயனமோ அவனுக்கு எப்படிப்பட்ட அப்பிரதானம் கொஞ்சமாவது இந்த டயத்தில் யோகா வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யணும் எப்ப பார்த்தாலும் ஒர்க் இருக்கும் நமக்கு இல்லையா அதெல்லாம் முடியாது சரி மூணாவது ஆள் இருக்க அவரை பத்தி சொல்றது இந்த மந்திரத்தோட பிரதானம் அது என்ன வான பிரஸ்தான்ஸ்தாவுக்கு முக்கியமான டியூட்டி என்ன உபாசா உபாசன பிரதானம் ஓகே உபாசனம் தான் அவனுக்கு பிரதானம் அவனுக்கு செய்ய வேண்டது மத்த கர்மா வந்து அத்தியனம் அதெல்லாம் கொஞ்சம்தான் ஓகே அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஜபம் தியானம் ஜபம் தியானம் ஜபம் தியானம் அப்படிதான் பண்ணும் சோ எப்படி பண்றது இருக்கிற வீட்டுக்குள்ளரைய வானப்பிரஸ்தம்னா காட்டுக்கு எங்கேயாவது போக முடியும் வானப்பிரஸ்தம் வனப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் எப்படியா போனோம் ஓகே வானப்பிரஸ்தத்துக்கு போனோம்னா இருக்கிற நானூறு ஸ்கொயர் ஃபீட்லயே வழக்குல எது கழக்கு எது மேற்கு அந்த மாதிரி நானூறு இருக்கிறது நானூறு இப்படி போன இடிக்குது அப்படி போன இடிக்குது அதுலயே ஏதாவது ஒரு இடம் மூலையை கண்டுபிடிச்சு நமக்குன்னு ஒரு இடத்தை வச்சுக்கணும் வீட்டில் அதுதான் வானப்பிரஸ்தம் ஓகே நாலாவது ஆசிரமம் சன்னியாசாசிரம் அவனுக்கு வந்து கர்மா உபாசனம் வந்து சைடு ஓகே அவனுக்கு என்ன வேதாந்தம் காலையில மத்தியானம் வேதாந்தம் சாயந்திரம் வேதாந்தம் ராத்திரி வேதாந்தம் என்கிட்ட ஒரு அம்மா வந்து எப்ப பார்த்தால வேதாந்தான் கொஞ்சம் டிவி பாருங்களேன் அவங்களால தாங்க முடியல என்னது ரூம் குள்ளரே புரிந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து ராத்திரி வைக்க என்ன பண்ணுவீங்க ஏன் சன்னியாசி தர்மம்ப்பா அதாவது நம்ம ரூம் குள்ளர் தான் அவங்களால தாங்க முடியல எப்படி ஏதோ பண்ண அதனால ஆசுத்தே அமிர்த்தே காலம் நயே வேதாந்த சிந்தையா சிந்த அமிரு அமிர்தே காலம் சாகர வரைக்கும் இது செய்யணும் எது வரைக்கும் செய்யணும் இந்த உடம்பு விடுற வரைக்கும் வேதாந்தம் தான் அதை தவிர வேற இதுதான் சன்னியாசா இப்போ சன்னியாசாசிரமத்துக்கு அதனால தான் எல்லாரையும் ப்ரொமோட் பண்றது இல்ல ஏன்னா காலையில வேதாந்தம் மதியான வேதாந்தம் ராத்திரி வேதாந்தம் கொஞ்சம் சேஞ்ச் கொஞ்சம் நம்ம நம்ம ஜாத்தியில சன்னியாசாசனம் வந்து அவங்களும் சேஞ்ச் பண்ணி நிறைய பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இங்க இருந்து நேரம் போனோம் அங்க போய் மாலை வித்துக்கான் வியாபாரத்தை மாத்திரம் மாத்திருக்கான் ஜப்பாத் ஊதுவத்தி எல்லாம் கொஞ்சம் பிசினஸ் மாத்திருக்கான் ரெலிஜியா இந்த டிரெஸ் போட்டு ஏன்னா அந்த ரஜச குணம் வந்து அங்க அடங்கலாம் வேதாந்த கேட்கறதுக்கு அங்க முடியல அங்க நிறைய கிளாஸஸ் இருக்கு அங்க போய் உக்கரமாட்டான் வகுப்புல போய் உக்கரமாட்டான் வகுப்புல உட்கிற சன்னியாசி ரொம்ப குறவுலி ரொம்ப கஷ்டம் தான் அதனால இது மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது சரி பதினோதாம் மந்திரம் என்ன சொல்றது சுருக்கமா பார்க்கலாம் ஏ வித்வாம் ஏ வித்வாம்சகா ஏ எந்த உபாசகர்கள் உபாசகர்கள் வானப்பிரஸ்தாஸ்மினகா உபாசகா வானப்பிரஸ்தத்துல ஆசிரித்து இருக்கிறவர்கள் யாருக்கிறார்களோ அவர்கள் அந்த உபாசகர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வானப்பிர வரணும் வானப்பிரசத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் வானபிரசத்துக்கு வரணும் நம்முடைய ராமாயண மகாபாரத அதுதான சொல்லி இருக்கிறது இல்லையா இப்ப வந்து ரகுவோட பையன் இருக்காங்க ரகுவோட பையன் யாரு அஜன் ரகுட பையன் அஜன் ஓகே இந்த அஜன் வந்து அவங்க அப்பா கிட்ட நீ ரொம்ப தூரம் காட்டுக்கு போயிட வேண்டாம் தர்மத்தில் நான் கையை வைக்க மாட்டேன் நீ வந்து நகரத்துக்கு பக்கத்திலே ஒரு வானப்பிரஸ்தவ லைஃப் லீட் பண்ண வெரி டிபிகல்ட் புள்ள வந்து வெண்கொற்ற சாமரத்தில் இருப்பான் கோலு மண்டபத்தில் இருப்பான் அங்க வந்து அவர் வந்து நேத்தி வரைக்கும் ராஜா இருந்த ரகு அங்கே பக்கத்திலே ஒரு ஓட்ட குடிசையில் இருப்பார் வானப்பிரஸ்தவம் இது நம்ம நாட்டு சரித்திரம் ஓகே அதனால அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அப்புறம் அஜன் இந்து மதிக்கு இந்து மதிக்கு பிறந்த குழந்ததா தசரதன் தசரதோட அம்மா பேரு இந்துமதி தான் அவனுக்கு குழந்த பிறந்தது ராமன் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க தலைமுறை வந்த பிறகு அடுத்த தலைமுறைக்கு சாவியை கொடுத்துட்டு போனாங்க ஆவி போனாலும் சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும் நாம கொஞ்சம் கொஞ்சமா வித்ராயில் பண்ணிடும் வான என்ன இருந்தது அனாவசியமா தலையிடப்படாது வீட்டு விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வித்ரோயல் பண்ணணும் ஓகே கலியுகத்தில் போக முடியாது உகரவாதி புடிச்சு போட்டுருவான் ஏன்னா அங்க சிறுங்கேறி அந்த காட்டுல அங்கதான் வந்து இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்க போலீசு ரோந்து வரும் இப்ப காட்டுல பயங்கரவாதிகள் இருக்காங்க சன்னியாசி இல்ல வானப்பிர இருக்க மாட்டான் அதனால அங்கேயும் போக முடியாது சரி நம்மளை ஆசிரமத்தில் ஏதாவது சேர்த்துப்பாங்களாம் நான் என்ன ஓல்டேஜுக்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஓகே அப்போ நம்ம எங்கதான் போக முடியும் நம்ம இடமே தான் சொர்க்கும் நம்ம இடத்துலயே ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம வீட்லயே இருக்கணும் மானப்பிரஸ்த லைஃப் மானப்பிரஸ்தல இருக்கணும் அப்புறம் என்ன சொல்றது நம்ம வீட்டை தான் மானப்பிரஸ்தம் அது வந்து நிஜமா காடு மாதிரி இருக்கும் நீங்க வயசான சிங்கம் புளி கரடி எல்லாம் போயிட்டு இருக்கும் சொல்ல வேண்டாம் வான பிரசத்துல இருக்கும் சொல்ல வேண்டாம் அவங்களை பார்த்து சிங்கம் போறது புளி போறது கரடு போறது எல்லாம் சொல்ல வேண்டாம் வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஓகே வான பிரச நிலையில பாருங்க என்ன செய்யணுமா அவங்க பைக் சரியாம் சரந்தகாம் அடுத்தது சொல்றது வான பிரசத்துல இருந்த பைச்ச சரியம்னா பைக் பிச்சை வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிடணும் மானபுரத்துக்காரங்களை என்ன செய்யணும் பிச்சா வாங்கி சாப்பிடணும் தமிழ்ல பிச்சை சமஸ்கிருதத்துல பிக்ஷா பிக்ஷா கொஞ்சம் மரியாதையா இருக்கும் பிக்ஷா சுவாமிஜி பிக்ஷா எந்த ஒரு எந்த வீட்டுக்கு போறையல் பிச்சை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஆனா அது சமஸ்கிருதத்தில் சொன்ன கொஞ்சம் அழகு பிக்ஷாடல பிக்ஷா ஓகே இந்த பிக்ஷா என்ன சொல்லணும்னா மூன்று ஆசிரமத்துக்காரங்க பிக்ஷா எடுக்கலாம் யார் யாரே பிரம்மச்சாரி பிக்சர் எடுக்கலாம் ஓகே மானபிரஸ்த பிக்சர் எடுக்கலாம் சன்னியாசி கண்டிப்பா பிக்சர் தான் எடுக்கணும் கிரகஸ்த பிக்ச எடுக்கலாம் சொல்லிட்டா அப்புறம் யாரு தான் கொடுக்குறது இந்த மூணு பேருக்கு பிக்ச அளிக்கிறவன் கிரகஸ்தன் அதனால தமிழ் நூல் என்ன சொல்றது ஐயமிட்டு உன் அப்படி சொல்றது ஐயமிட்டு உன் மத்தவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிடு ஓகே உணவு கொடுக்காம சாப்பிட்டேன்னா பாபம் அப்படி சொல்றது நம்ம இப்ப இப்ப கழிவு கொத்து தர்மத்து படி என்ன செய்யலாம் மாசத்துக்கு ஒரு துறவியாவது நம்ம வீட்டுல நம்ம வீட்டு நபரை தவிர வேற யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்ல சாப்பாடு வீட்டுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் வெளியில யாருக்காவது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்காவது கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி இது செய்யணும் இது கிரகஸ்தனுக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது ஓல்டு பீப்புள் கிடையாது சன்னியாசி கிடையாது ஓகே இன்னொரு தமிழ் வார்த்தை என்ன சொல்றது ஐயமிட்டு உண்ணா ஏற்பது இகச்சி சொல்றது எங்க தமிழ் டீச்சது முரண்பாடு மாறி இருக்கிறது அதே சமயத்தில் ஏற்பது இகழ்ச்சி சொல்றது ஏற்பது ஓகே கரெக்டா எப்படி டீச்சர் இது ஒத்து வரும் அப்படின்னு கேட்ட அந்த காலத்தில் எழுதி வச்சிட்டாங்க சும்மா படி கரெக்டா ஸ்பெல்லிங் கரெக்டா எழுது அப்பதான் மார்க் வரும் அவ்வளவுதான் அதுக்கு தெரிஞ்சது மார்க் கரெக்டா புள்ளி வந்திருக்கா ரெண்டு சுழி நாட்டு மூணு அவ்வளவுதான் திருத்தம் அது பேக்ரவுண்ட் தெரியாது ஏற்பது நான் விடவே இல்லை ஏற்பது கட்சி எனக்கு சம்பந்த அட்ட கிட்ட கிட்ட ஒரு விஷயம் தெரியலன்னா நம்மளால பொறுத்துக்க முடியாது பெரிய ப்ராப்ளம் ஏற்பது கட்சி ஐஎம்எட் ஒண்ணு பெரியவங்க தப்பு பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இதுல ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அப்புறம் கண்டுபிடிச்ச ஓஹோ அது வந்து சன்னியாசி கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படி யாராவது சொன்னாங்க ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் வருவான் ராத்திரில தெரியுமா ராத்திரில வர்றதெல்லாம் அவனுக்கு ராபிச்சன அம்மா ஒரு மாதிரி குரல்ல வரும் சென்னையில இருந்தது அது அதுல இப்ப நாகரிகமா ஆயிடுச்சது அப்படிலாம் வந்து அப்படி வந்து நின்றுட்டு பாத்துட்டு போயிடுவான் அவனுக்கு வந்துடுச்சக்காரனுக்கு சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றது இதுல வான பிரசிட்டு இருக்காக மன கட்டுப்பாடும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் இது வரைக்கும் கர்மெல்லாம் செஞ்சு செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தவன் ஓகே அதனால இவனுக்கு கர்மயோகத்தை அதிகமா பண்றதுனால மனசு செதருண்டு அதனால இவன் தபஸ் பண்ணி உபாசனம் பண்ணி மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தினவன் ஓகே இவன் எந்த இடத்துல இருக்கணும் அரண்ய உபவசந்தி நான் சொன்ன இடத்துல தான் பண்ணிடும் நம்ம வீட்டுல ஒரு இடத்துல ஒரு கார்னர் ஏதாவது ஒரு சேர் கொடுப்பாங்க நமக்கு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அதெல்லாம் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு இருக்கணும் இப்ப ஏன் எங்களுக்கு சொல்றீங்கன்னா வானப்பிரஸ்தமா நாங்க நாளைக்கு வானப்பிரஸ்த நிலைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு செய்யுங்க பிக்ஷை எப்படி கேட்க முடியும் நம்ம வீட்டுல போடுறதுதான் பிக்சை பிக்ஷை போய் கேட்க மாட்டான் அலு பரோட்டா போடு எனக்கு ஊத்தப்பம் போடு என்ன வருதோ அதுதான் அதுக்கு பேர் தான் பிச்சை பிச்சை முத்து பேரு பிச்சாண்டின்னு பேரு பிச்சை கடவுள் கொடுத்த பிச்சை பேரு பிரசாதம் பேரு நல்ல பேரு கேவலமா வச்சுட்டான் நம்ம ஆளு இப்போ வீட்டுக்குள்ளே அப்படி போற போக்குல வேகமா வந்து காப்பி கொடுத்தே சரி நானே கொடுக்குறேன் ஓகேடா அப்படின்னா ஓகே பூதம் நீ மாதிரி சாப்பிடுறிய நான் ஒரு ஆள் கல்லா மண்ணு அப்படி கேட்டேன்னா சம்சாரம் நமக்கு சில நேரத்துல கொடுப்பாங்க சில நேரத்துல கொடுக்க மாட்டாங்க அப்படி சாத்வீகமா அங்க இருந்துட்டே தெய்வம் எங்க வீட்டுல இருக்காங்க பாரு என்ன சொன்னாலும் அப்படியே இருப்பாங்க அது இருக்கணும் எங்க வீட்லயும் இருக்குங்க அதனால இதெல்லாம் இப்ப போய் அவங்களை இந்த வீட்டுல இருக்க பெரியவங்களை போய் சொல்லக்கூடாது நல்ல அண்டர் பண்ணுங்க நாளைக்கு நீங்க எல்லாம் உயிரோட இருப்பீங்க மான பிரசத்துக்கு சன்னியாசி வரைக்கும் வருப்பீங்க அப்ப இதோ பண்ணுங்க என்ன செய்யணும் அதுக்கப்புறம் தபேத்தே தபஸ் தபஸ் வந்து இந்த கர்மம் கொஞ்சம் பண்ணணும் கர்மம் வந்து சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும் அப்புறம் தியானம் பண்ணணும் அதுதான் தபஸ் ஓகே அப்போ இவன் வந்து வயசான ஆளு சந்தியாவந்தனம் விட்டுறக்கூடாது சந்தியாவந்தனம் அது பியூட்டிஃபுல் இது என்ன சொல்றது சங்கல்பத்துல பிராப்த சந்தியா உபாசி அது உபாசனை சந்தியாவந்தனது உபாசனையாக்கும் ஓகே அதுல வந்து அக்னி மூல்யம் செய்ய மாட்டோம் அவ்வளவுதான் ஓகே அதுல வந்து நம்ம வந்து உபாசனம் கரிஷே உப உபசி அதனால சந்தியாவந்தன வந்து உபாசனா உபாசனேஷன் கர்மா கலந்து சொல்லக்கூடிய என்ன சிரத்தா வேறு வேறு உபாசனம் வேறு வேறு தேவதைகளை கும்பிட்டு பண்ணும் சரி ரெண்டு இதுக்கு பலன் என்ன அடுத்து சொல்றது கர்மா செய்யறதுக்கு டூ டைப் ஆஃப் பலன் இருக்கு உபாசன பண்றதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பலன் இருக்கிறது உபாசன பலன் சகாம கர்ம சகாம உபாசனம் பண்ணா பலன் அப்புறம் நிஷ்காமிய உபாசன பண்ண பலன் இந்த சந்தியாவந்தனம் தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும் சந்தியாவந்தனா யோகாங்களோ ஆசனா கொஞ்சம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு கண்ணை மூடி உபாசனம் பண்ணீங்கன்னா அது சந்தியாவந்தனம் அதுதான் சகாமம் பண்ணலாம் நிஷ்காமியமா பண்ணலாம் அதாவது பலனை விரும்பி செய்யலாம் பலனை விரும்பாம செய்யலாம் இங்க உபநிஷன் வந்து விரும்பி செய்யற ஆளை பத்தி பேசுறது ஓகே சோ நிஷ்காமிய உபாசன என்ன என்ன பலன் சமாதி சக்க சம்பத்தி பலன் மன அமைதி கிட்டும் வேதாந்தத்துக்கு யோகியதை கொடுக்கும் நிஷ்காமிய கர்ம பலன் நிஷ்காமிய கர்ம பலன் வைராக்கியத்தை கொடுக்கும் நிஷ்காமிய உபாசன பலன் வந்து சமாதி சக்க சம்பத்தி கொடுக்கும் மனசு வந்து ஏகாந்தமா இருக்கும் கிளாஸ்ல வந்து புரியறாமதிரியே இருக்கும் புரிஞ்சு போகாது இதெல்லாம் வந்து சாதன சதுஷ்டைய நமக்கு கிடைக்கும் சமாதி சக்க சம்பத்தி உபாசன கிடைக்கும் இப்போ சகாம சகாம கர்ம பண்ணா நமக்கு இந்த லோக பலன் சொர்க்க லோக வரைக்கும் கிடைக்கும் இந்த சகாமிய உபாசன பலன் கொடுக்கும் தே பிரஜாக அவனுக்கு பாபத்தை குறைச்சு புண்ணியத்தை அதிகமாக்கும் என்ன அப்படின்னா புண்ணியவந்தாக புண்ணியவந்தாக பியூர் அவனுக்கு புண்ணியத்தை அதிகமா பண்ணும் ஓகே நிஷ்காமியமா பண்ணினா அந்த பலன் கிடைக்கும் சித்த சுத்தி கொடுக்கும் இங்க சகாம பண்ணா நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் நிறைய புண்ணியம் கிடைக்கல என்ன டெத்தான பிறகு ஆப்டர் டெத் சூரிய துவாரேன பிரயாந்தி பிரயாந்தி ஒரு ஸ்பெஷல் மார்க்கம் இருக்கு அதுக்கு பேரு சுக்குல கதினு பேரு அது நமக்கு கீதையில எட்டாவது அத்தியாயம் வரும்போது விவரமா பார்க்கலாம் சுக்குல கதியில போனா நேரம் எங்க போலாம் அப்படின்னா எத்ரகா எத்ரகனா பிரம்மலோகத்துக்கு போலாம் இப்ப ட்ரெயின்ல போனா சுகுசான பிரயாணம் எந்த இடத்துல கிடைக்கும் அந்த ட்ரெயின்ல எந்த கிளாஸ் கிளாஸ் இல்ல அது போல உங்கள் லோகத்தில் அடைய வேண்டிய கிடையாது எதுவும் கிடைக்காது அதெல்லாம் சொல்லப்படுறாரு இங்க பிரம்மலோகத்தில் யாரு வந்து அங்க லீடர் அந்த ஆர்கனைஸ் பண்ற அந்த லோக்கல் பர்சன் யாரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி யாரு அப்படின்னா இரண்யகர்பா சதுர்முக பிரம்மாஜி இந்த சதுர்முக பிரம்மாஜி எப்படி வந்தாரு அவரும் நம்மளை மாதிரி நிறைய புண்ணிய செஞ்சுட்டார் அதனால பிரம்மாஜி ஆனார் புரியல இருந்து என்ன தெரியுது அந்த பேக் புரிய இந்த பிரம்மாஜிக்கு நம்ம கிளாஸ் எத்தனை வயசு சொல்லியிருக்கோம் இப்ப அவருக்கு இந்த வருஷம் எத்தனை வயசு ஆகிறது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கிறது வயசு சொல்லும் இன்னொரு ஐம்பதாவது வயசுல முடிஞ்சிடும் அர்த்தம் அதுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆகும் பல்லாயிரம் கோடி கணக்கான வருஷம் ஆகும் ஆனாலும் கூட நீ எவ்வளவு நம்பர் சொன்னாலும் ரிட்டர்ன் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் கோடி ஒன்லி மாதிரி குறைவுன்னு அர்த்தம் ஓகே அது அதனால புருஷகா வர்த்தத்தே அவங்களும் வந்தாகணும் ஓகே அமிர்தகா டெம்பரவரிலி அது இன்டர்னலா இருப்பாங்க அப்படி அங்க வந்து ஜ இருக்காது பிரம்மலோகத்துல ஜரா கிடையாது வயோதிகம் கிடையாது மூட்டு வலி கிடையாது முதுகு வலி கிடையாது கழுத்து வலி கிடையாது எந்த வலியும் கிடையாது எந்த உபதனும் கிடையாது ஆனந்தமா இருக்கலாம் அந்த பிரம்மலோகத்தில் ரெண்டு வகுப்பு இருப்பார் பிரம்மாஜம் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து இருப்பார் அங்க போய் புத்தி ஒழுங்கா இருந்து வகுப்புக்கு வந்து கேட்டேன்னா கிரம முக்தியாய் மோட்சம் அடைஞ்சலாம் அங்கேயும் போய் அங்கையும் போய் அங்க லோக்கல்ல டிவி இருக்கும் அத பார்த்துட்டு புண்ணியம் குறைஞ்சிட்டே வரும் ஒரு தள்ளு தள்ளிடுவான் எங்க போனாலும் வந்து எந்த லோகத்துக்கு போனாலும் நமக்கு அங்க என்ன இருக்கு விசித்திரம் அப்படிதான் பார்த்து பழக்கம் சில பேருக்கு இருக்கும் எங்க போனாலும் கிளாஸ் கேட்டுவாங்க அந்த பழக்கம் இருக்கும் அங்கேயும் அங்க கிளாஸ் இருக்கு வேதாந்த கிளாஸ் இருக்கு கிரம முக்தி அடையலாம் அங்கேயும் உனக்கு வந்து சென்னையிலேயே வைராக்கியம் வரலன்னா பிரம்மலோகத்துல வைராக்கி எப்படி வரும் அங்க ரொம்ப சுகமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் நீ சுகமா இருக்கிற ஒரு பர்சனை ஒரு பெரிய பணக்கார பசங்களை நீ வேதாந்தத்துக்கு வந்து உட்காருன்னு ஒரு நாள் கிளாஸ்ல இங்க உட்கார வைங்க எப்படி இருக்கும்னு பாருங்க அப்புறம் ரொம்ப கஷ்டம் இங்கேயே கஷ்டம்னா அங்க கஷ்டம் அப்ப பெஸ்ட் என்ன சென்னையிலேயே இருந்துட்டு இந்த ஆட்டோக்காரங்கிட்டையும் நம்ம ரோட்லையும் நம்ம மினிஸ்டர் கிட்டையும் இருக்க படுற படாத பாட பார்த்துட்டு வைராக்கியம் வந்து கிளாஸுக்கு வந்து இந்த கிரம முக்தி வேண்டாம் இந்த இடத்துலயே இந்த உடம்புலயே முக்தி அடையறதா பெஸ்ட் அதனால இந்த மந்திரம் வந்து பாசிட்டிவா பிரம்மலோகம் வரைக்கும் போலான்னு சொல்லிட்டு நெகட்டிவா பத்தி சொல்லவே இல்லை இது வரைக்கும் திட்டிட்டு வந்தேன் எதுக்கு திட்டுவானே சொல்லிட்டு ஒழிஞ்சு போற அப்படின்னு விட்டுடுத்து ஆனா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்ம பிரம்மலோகத்துக்கு வரைக்கும் போலாமே உபாசனம் எல்லாம் பண்ணி அப்படி ஏதாவது ஆத்திர வந்து லோகாக புனராவர்த்தின அர்ஜுனா அர்ஜுனா அங்க போனா கூட திரும்பி வந்தாகணும் அப்படி கீதையில் கிருஷ்ணா சொல்ற அதனால கர்மா உபாசனா ஆல்சோ அனித்யான் அப்பரா வித்யா கர்மா உபாசனா செக்யூலர் சைன்ஸ் எல்லா இது நல்லா புரிஞ்சதில்லையா உங்களுக்கு இனிமே உபனிஷ திட்டாக வரேன் நான் எப்படி பராவித்யால டீட் பண்றது அபராவிக்கும் பராவித்யாவுக்கும் போறதுக்கான ராமு சேது பாலம் அது அடுத்த வகுப்பு பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணமேவிஷே ஹரிஹி ஓம் ஸ்ரீகுரு நமஹி ஓ